வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் பதிமூன்று குடியேற்ற நாடுகளில் முதலாவதான வெர்ஜீனியாவின் ஜேம்ஸ்டவுன் நகரில் இங்கிலாந்திலிருந்து மூன்று கப்பல்களில் ஆங்கிலேயர்கள் வந்து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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அடால்ப் ஹிட்லர் ஜெர்மன் இராணுவ தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதலாவது இந்தோ போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்ச்சுகீஸ் குடியேற்ற நாடான டாமன்டையூ பகுதியை இந்தியா தன்னுடன் இணைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சன்சிபார்க் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது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 சீன தலைவர் டங் ஜியா புபிங் மற்றும் பிரிட்டன் பிரதமர் மார்க்ரெட் டார்ச்சர் ஆகியோருக்கிடையில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டன் கீழவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதி வளிமண்டல அழுத்தம் மங்கோலியாவில் பதிவு செய்யப்பட்டது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 இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பி டி ரனதிவே இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு லியோனிட் பிரெஸ்னெவ் சோவியத் ஒன்றியத்தின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கே அன்பழகன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அ விநாயகமூர்த்தி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரதிபா பாட்டில் பன்னிரெண்டாவது இந்திய குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சண்முகம் சிவலிங்கம் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அ ராமசாமி தமிழக வரலாற்றாசிரியர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிக்கி பவுண்டிங்